சகதேவன் சுவாமி கொடுத்தாடியே பிரீமனை அடிக்காதான்னு சொல்லப்படாத ஏதாவது அடிச்சிட்டு தவறி கொட்ட போவோம் அபிஷ்மத்துக்கு போனவரும் குத்தியதுக்கு அப்புறம் குத்தி போச்சே குட்டி போச்சேன் பிராய்ச்சி மரட்டம் ஏன்னா அவரை சொல்லியா இல்லை யாருன்னு இல்லைன்னா ரொம்ப என்னமாட்டி ஒரு தடவை குடிச்சா ரெண்டாம் தடவை குடிச்சா ஒரு தடவை குடிச்சதையும் பார்த்துடா பாத்தேன் அப்பவே சொல்லாம இந்த வித்வாம்சோ பிரம்மராட்சசாஹ வித்வான்கள் பிரம்மராட்சசா பண்ணிட்ட ஏதாவதுக்காகசோ பிரம்மராட்சசாஹாத்ரம் ஏதாவது அப்படி எதிர்பார்ப்பது மாதிரி போக்குதலுக்கு இடங்குட்டு கூட என்ன யாரும நடந்துவிடுவோம் அவருமும் குடிக்கிறோம் இறங்கி காட்ட அப்படிதான் தெரியல ஒரு தடவை தான் சாப்பிடணும் எல்லாரையும் கூப்பிட்டு காப்பா சமத்துட்டேன் கேப்பா எல்லாருமே அவனுக்கா சாப்பிட்டமா சாப்பிடுவோம் அவர் கேட்டு நீங்க என்னது கேட்கறீங்கன்னா எங்க அப்பா கூட கேட்கற வழக்கமும் காரு கேட்டு நிச்சயம் உடனே சவரன் அவமான தப்பு பண்ணவனும் நினைக்கிற போல கேக்கிறேன் அீராணி விபவோ நாஸ்வத்தம் சந்தியம் சன்னிச்சோ மத்தியோயோடனே சகதேவன கத்தாழும் சத்யமும் வளங்கு கொள்ளை நவச்சிக்கு வியோக சொல்லுனா உடனே சகதேவன் நித்தியம் போல விடையா இருந்திருந்தா படித்துகிற போதும் தூங்குற போதும் பிரித்துக் கொண்டிருக்கிற போதும் நான் நினைச்சென்று சொல்றேன் அனுத்யம் அனித்யானிவாஸ்வத புத்து சாஸ்வதம் இல்லை அவன் எத்தனை என்ன பண்றதுன்னு புரியாமல் சார் போறோம் இல்லை புத்து அப்படின்னு கூடும் பக்கத்தில் இருக்கா சங்கேசோ முத்து வீதியெல்லாம் முத்து கொஞ்சம் வெட்டி இருந்தா எமலோக்கத்துல இப்போ அப்படி அந்த வயலாயும் ஏழாயும் அப்படி எல்லாம் அந்த இது சொல்லிட்டு போறோம் போடுறான் நிச்சயம் சந்திரிப்போம் முத்து முத்து பித்த என்னமா இருக்கான்னு நீங்க சொல்லிட்டு இருந்தா அவன் அதுதான் சொல்ல முடியாமல் இருந்தது ஒண்ணு வாண்டா அந்த சித்தம் கொஞ்சம் புடிச்சு விட்டு போடுங்க அங்கே அடுத்த வீட்டுக்கு உடனே பக்கம் எழுதி போடுறது நிச்சயம் சன்னிதோ முத்துகோ பட்டத்திலேயே இருக்கான் நிச்சயம் பண்ணும் இன்னைக்கு எத்தனை ராமநாமா பண்ணணும் இன்னைக்கு எத்தனை சிவநாமா பண்ணணும் இன்னைக்கு எத்தனை வேலைகளுக்கு அன்னம்ட்டும் எத்தனை பேருக்கு உபகாரம் பண்ணணும் இன்னைக்கு எத்தனை பேரை சூழிக்காம இருந்தோம் இப்படி கர்த்தவையோ தர்மசங்கிர தர்மத்தலிச்சு குடிச்சு கொண்டிருக்கணும் சகதேவன் என்ன சொன்னால் மனசு பிள்ளை ஒரு உள் வச்சிட்டு சொல்ல முடியாது அது மனசு பிள்ளியேஜோ அதுவணை ஜோபிப்படுத்தால் உடனே சொன்னால் குருவா செய்ய உடனே திரௌபதி சொன்னாடான் தர்மபுத்தர் பீமன் அர்ஜுனன் சகதேவன் அஞ்சு பேருடன் அஞ்சு பேர்கள் இருந்தும் ஆறாவது ஒரு பர்தா உண்டு பிறகு மனதுல என்ன பின்னாளா சொல்லி சொல்லும் பயமா இருக்கும் நமக்கு இங்க அர்த்தம் அப்படி இல்லை அவன் இன்னொரு குருஷன அவன் இருக்குமா அடைவருக்கு ஐந்து பேர்களுக்கு மேல ஒத்தன் பரமாத்மா ஒத்தார் அவர் முரண்டு அன்ப மனசே இருக்கு அப்படி அர்த்தம் இத்தனை பேர்களும் நாயகன் அயதி பாவத்தை அடைந்தவர்கள் அவன் ஸ்ரீ மாதிரி பகவானுக்கு நாமல்லாம் எப்படி சூகம் என்று கட்டுப்பட்டவளோ அவன் சொல்ல கேட்க கேட்கிறவளோ அவன் உட்பட்டவளோ அடங்கினவளோ அவளுக்கு சுவாதந்தம் இல்லையோ அதுவாறு பகவானுக்கு நாமல்லாம் ஸ்ரீ தை நம்ம சொல்வது அவர் அப்படி நாயகன் வச்சு அப்படி பாதித்தாள் கதிகளும் அப்படி சொல்லுவது அப்படி நாம் எல்லாரும் நம்மை ஜீவ பாவம் பொருந்தையார எல்லாரும் பதிவு பதிவு எல்லாம் என்ன்த்தம் பகவானாவே ஆயிடுவாள் ஈஸ்வரனாவே ஆயிடுவாள் ஆகினாலே அஞ்சு பக்தாக்கள் வியாவகாரிகமான சுகத்தை குறுக்க எனக்கு இருந்தாலும் பாரமாத்மிகமான மோட்ச சுகத்தை கொடுக்கக்கூடிய பரமாத்மா ஆனையும் மனசு தோழிக்கின்ற திரௌபதி மேலே இருந்து பழம் தன்னிப்பாயத்தை கொண்டால் அவனு உடனே தன்னபிப்பிராயத்தை சொன்னாலாம் என்ன சொன்னால நான் மனசுக்குள்ள என்ன வச்சிருக்கேன் அளவுக்குள்ள நிச்சயம் நான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கேன் ஆற நான் நமஸ்காரம் பண்றேன்னா நாலு பேர்களை அந்த நாலு பேர்களையும் நான் வெளிப்படுத்தாம பிடித்தாமல் ஓக்கியமா உள்ள வச்சுட்டு நீங்க நிஜமா சொல்லி பண்ண அப்படின்னா யார் ஆர் இருந்தால் தேசம் அன்னதானம் பண்றது அவன் ரேஷனம் காரணமா வச்சு எத்தனை சத்தம் தான் அவன் எத்தனை பூவில் ஆறு காலம் பூஜை உருதானமா புத்தி எல்லாம் இப்ப என்ன வேஷம் மருந்துடாதோஷம் காலத்துல அன்னதானம் பண்றவன் புபிச்சமா அண்ணா விளங்கி விளங்கி சௌகரியமா தேசம் இருக்கிற பொழுது ஸ்வர்ணத்தை நானம் பண்றவா அவன் என்ன மகாதானம் ஸ்வர்ணம் கோதானம் பூதானம் இந்த தானங்கள் சொல்ல சொல்ற நீ என்ன பாபம் பண்ணியும் கேக்க மாட்டான நீ என்ன பாபம் பண்ணியும் கேக்க மாட்டான அவன் எடுத்து பாருங்க சித்திரகுப்தன் கணக்கே சொல்லலாம் அவன் சொன்னதான மணி வந்த கோதார மணிவன் கதாரம் மணிவன் பூதாரம் மணிவன் கன்னிதாதாரம் இது சில தாரம் மகாதாரம் சரி அந்த தானத்தில் சேர்ந்தது அத்தனை தானங்களுக்குள்ள சொன்னதானம் சக்தியா ஏன்னா பஞ்ச ஒரு பாபம் சொன்னத்தை எடுக்கிறது மோதம் கீழே இருந்தா சொல்ல மாட்டான்னு வச்சு விடுவான் வச்சு கொடுப்பாள் அதனாலதான் சொர்ணத்துல கல்வி இருக்காங்க வைராட்சியம் வந்தவர் கூட அப்படியே கீழே செய்யினார் என்று ஒரு எதிர்க்கப்பட்டேன் இங்க கீழே நடந்தா கேட்ட வரலாங்க அப்புறம் பார்த்துட்டு முன்ல பின்வாங்களை சேர்ந்து எத்தனை பையன் பொரியா சிட்டி அது இது எழுதிட்டு ஓடி உணவுதான் என்னமோ சௌகரியமா இருக்கும் நினைக்கணும் போனா அந்த ஆத்துல புரிச்சிருந்து அங்க போன உடனே அந்த சட்டையும் சட்டையும் பார்த்தா சட்டை கருத்து தெரிய எல்லாத்தையும் கண்டதே பயில இருந்து வாழ்லாமே பொய்யா அதே பண்ணி அது ஒண்ணு தானே ரொம்ப பேரு அதே கீரம் யுத்தத்துக்கு போய் முன் வச்ச கால பின்வாங்காத கீரம் கடன் வாங்கிட்டு ரொம்ப இஷ்டமா இந்த காரியங்கள்லாம் அவன் யுத்திச்ச காலத்துல அன்னதானம் பண்ண தோணுவான் தேசம் டயத்துல ரசபோஜனம் பண்ணுறது சங்கலம் பண்ண வரும் அவன் என்ன சரசபோஜனம் பண்ண கூட்டு பேருந்து கண்ணம் போட்டோம் நினைக்கிற காரியங்கள்லாம் கை கொடுப்பேன் நடக்கிற போல பெரிய நமக்கு என்னன்னு உள்ள படிச்சா நம்ம செஞ்ச மூக்க பின்னாடியால ஓடி வந்து கொத்த வீட்டுல பெற்றா இருக்கும் பேப்பர்ல அப்படி விட மாட்டேன்னு பேப்பர் காரா சொன்னா உடனே வளர்த்தி கூப்பிட்டு ஒண்ணு எல்லாம் ஓடிட்டு போறாங்க விடுவா அப்புறம் உடனே என்னன்னா அப்படியே பின்னாடியாலே ஓடி வந்துட்டாங்க ரொம்ப பெரிய ஜெயம் வந்து பரமஜம் வந்து நாலு நமஸ்காரம் பண்றீங்கன்னா யுத்தத்துல முன் வச்ச காலம் பின்வாங்க கடன் வாங்கி சுத்தான் போச்சு அப்புறம் ஆரம்பிச்சா சம்பாதிக்க ஏதாவது வந்த உடனே பித்தாப்பட்ட கடல் அவன் அப்படி நான் பத்திரத்தை மகாரத்தம் நடந்தது ஒரே அல்ல மகாரத்த இந்த கொட்டா போட்டு கொட்டா போட்டு நடக்குது காத்துல பறந்து ரெண்டு மணி மூணு மணி போயிட்டு இந்த மகாரூத கொட்டா மட்டும் போல பெரிய லாபம் போயிருக்கோம் ஒரே போனோம் தனியா போட்டுல போல அப்புறம் என்ன தூங்க விட்டாங்கறா சாப்பிட தயாரா இருக்கா அந்த சமைக்க ஆள் சமைக்கார்ட்டான் அப்புறம் பலாரி ராத்திரி இருபது நூத்தி இருபத்தி ஒன்று பேருக்கு பலாரம் போடுறதுக்கு ஒரு மணிக்கு விட்டான்ல பாத்தியெல்லாம் விழுந்து போடுது வருஷம் அது நீ தா கொண்டு போடுத்து காத்து தெரிஞ்சாத்து கூட தெரியல கொண்டு போடும் அச்சரியப்பட்டா அப்படி அந்த தனசு அந்த பிரபாகத்துல போகணையாட்டு அப்படி நிலத்துல கடல்ல சித்தனா தெரிவி ரொம்ப பயங்கரவாதம் ஒரு நாளுக்கு எத்தனை பூஜை போட்டேன் காட்டி எந்த போட்டு பண்ணாலும் ஒரு அண்ணா போடும் கரண்டா என்ன அர்த்தம் தானே அதனால தொல்லையிலே வந்து இயங்கி போடும் பாத்து சுட்டு மனிதனு நமஸ்காரம் அன்றை நாராஸ் காம்பிரி உத்தமம் கீத பாக்கி மூழ முக்கிய கர்ணம் யோகம் கர்ணம் இன்னது ஜோனம் இவ்வளோ அவருக்கு உண்மை தேங்க ஒரு சாமாவே எனக்கு அவர்களை அது ரொம்ப வயசான கதவை முடிவது அவர் வாட்டிங்கிற அவாட்டுவாத்தியாவது அப்புறம் உடனே தெரியும் ஆக முடியும் அப்புறம் அவரு சொல்லி சமாதானம் பண்றது சமம் புதிய சில பேர் காலத்துக்கு நான்குற அவளுக்கு புரியுது அவள் கர்ணனை என்று கூப்பிடறது இல்லைங்க அது உனக்கு தெரியாது நான் போய் கண்டு வரேன் கர்ணனே கர்ணனை போய் கட்டாது ஏதாவது மனசுக்குள்ள இருக்கிற கோபிட்டு எனக்கு அது தேவையா இருக்குன்னா சுவாமி தேவையா இருக்குதான் நான் சொல்றேன் கர்ணன் அவன் என்னத்துக்கும் எனக்கு ஒரு முடக்கி வாங்கிட்டு உன் மனசுக்குள்ள எது வந்து கோபியமா வச்சிருந்தோ அத சொல்லு சொன்னாள் உள்ள இருக்கிறது சத்தியத்தைன் மூணு நாள் சத்தியமா மனசுக்குள்ள நினைக்கப்படுகின்றான் என்றால் என் பொருள் மூக்க வேதம் கற்றவன் கல்வியில போய் சேர வேண்டும் சத் அப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை வணக்கத்தில் என் சொந்த பத்ரி உபயோகம் என் உயிர் முழுமையை என் பலம் முழுமையை என் உயிர் முழுமையை என்னை வளர்த்து என்னை விசித்து என்னை காத்த துரியோகம் காரியத்தை உபயோகப்படணும் காரியத்துக்கு என் உயிர் உபயோக பண்ணணும் பொதுவாக அவனுடைய நோக்கம் மனதுக்குள்ள எண்ணம் வந்து இல்லை ஆமா என்னை யார் எடுத்து கொடுத்தாலும் குறிஞ்சு போய் அழியாது இங்கதான் வரணும் இந்த தரப்புக்கு யுத்தத்துக்குன்னு அழகாது நான் வரமாட்டேன் என்னை வளர்த்தவன் தான் எது ஏதோ யுத்தத்துல பரீட்சை வித்யா பரீட்சை பண்றதுக்காக கர்ணனையும் அர்ஜுனனையும் சண்டை அர்ஜுனோட சண்டை கர்ணனை போட சொல்லி சொன்னாரு அர்ஜுனன் நான் சண்டை போட மாட்டேன் கர்ணனோட பாக்கியத்தில் என்ன பெயர்களா பேசற முடியும் என்னன்னா அவன் மட்டும் நான் ராஜா ஆக்கியம் இல்லாத ஒரு தத்துணோட சண்டைப்பட மாட்டேன் வாங்கி வந்து அங்க தேசம்னு ஒரு தேசத்தை அவன் பேருந்து சாசனம் பண்ணி அங்க தேசா கொஞ்சம் ஏன் ஆயிரம் ரூபாய் வரி செலுத்தினா ஓட்டு போடலாம்னு சொன்ன உடனே ஆயிரம் ரூபாய் வரி செலுத்தும்படியா வந்து ஒரு ஒரு பிரபு தனக்கு இருக்கிறது அப்படியே பிரிச்சு ஒரு ஒன்பது பேர் குடுத்து ஓட்டை ஷேர் பண்ணி தான் அது மாதிரி துரியோசன என்ன பண்ண உடனே அங்கதேசம் ஒரு தேசத்தை அங்கதேசத்துல தங்கப்பட்டே தான் பத்து வருஷத்துல அப்புறம் அந்த சண்டை போட்டான் அவ்வளவு பண்ணுவான் அவனுடைய காரியத்துல என்னுடைய உயிரை கொடுக்கணும்னு என்னுடைய மனசுல நிச்சயம் தீபிஹஸ்தே இட வித்துக்களை கண்டா அந்தபட்சம் கர்ணனை பற்றி சொல்லும் போதும் சுோச கைவாழ கண்ட உடனே திவசனா இது நான் கர்மன் பரவம் உடம்பு அஹாஹா வந்தாலே வந்தாலே அப்படி நினைச்சு என்ன பண்ணுவோம் முகம் சிரிக்குமா பத்திரியை கையில தானம் பண்ணுவோம் உலகம் முழுக்காலும் ஒரே வீட்டியான் கர்ணன் தாத்தா தாத்தாக்கா கொண்டாடுறா போல வீட்டுக்காருடைய கையில ஒரு சந்தோஷமா சொல்லுவாருட்டா அவங்க வீட்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்காது அவங்க வீட்டு பையனுக்கு ஒருவர் ஒருவரனை அப்புறம் வாங்கியா சுஜயம் சுவாமி காரிய சுஜ பிராணம் ஜியும் இந்த மூவனுடைய கர்ணன் மக்காரமணி நாள் தீவின் பாரதத்துல ரொம்ப விஸ்காரமா இருக்கு மட்டும்ார பாராயணம் பண்றது கல்யாணம் கல்யாணங்கள்லாம் அதனால ரொம்ப விஸ்தாரமா இருந்தது அப்படி வரத்துல பாண்டவர்கள் வசிக்கும் போதும் பல சரித்திரங்கள் நடந்திருக்கு காட்டில ஒரு சமயம் பாண்டவால் ரசிச்சு இருக்கிற காலத்துல பாண்டவால் காட்டுல வசிச்சு இருந்தாள் வசிச்சு இருக்கிற காலத்துல காட்டுல வரட்டையாட போவாள் சில சமயத்துல பாண்டவர்கள் அந்த சமயம் பார்த்து என்ன பண்ணிவிட்டால் ஜெயத்ராசம் சொல்லி உன்னியோகம் முடியும் தந்தை அம்முடைய விநியோகநாதிகள் மூன்று பேர்கள் குழந்தைகள் நூறு பேர் ஒரு பெரிய மாம்சீண்ட நூறாக வச்சு ஒரு நெய் குடத்துல போட்டு குளிர்ந்தனத்தை அடிச்சு கலந்த ஜனத்தை மேல உயிர் கட்டி இந்த மேல விட்டு விட்டு அதை உயிர்னு சொல்லியிருக்கேன் அந்த கதை மூணு பிள்ளைகள் அதுல ஒரு சகலம் மிச்சம் இருந்தது அப்போ அந்த அம்மா வந்து நமஸ்காரம் என்னால் ஜாந்தா அவ குடும்பம் வழங்கினதுக்கு காரணமே மூணு நாள் பத்னியூட ஒரு வாழ்க்கை ஆத்து வந்தாரா வந்த உடனே காந்தாதி தான் உபச்சாரம் பண்ணி அவருக்கு உபசரிச்சு பண்ணி வச்சு தான் பக்கத்தில் இருக்கா அவருக்கு நீ அதிகாரம் நீ எதை காட்டமா சுட்சமா சுட்சி சுட்சமாதினா தீபாயனம் உபஸ்திதம் சந்தோஷம் அந்த மனசுல அப்படி ஞாபகம் அவள் ஒருவேளை போட்ட சாத்த மனசுல எடுத்துக்கிட்டு அவளுக்கு பெரிய பரமானுகிரகம் பண்ணணும் தீர்மானம் பண்ணி என்ன உணர்ந்து காட்டாள் எனக்கு குழந்தை இல்லாம இருக்கு குழந்தை உணர்ந்து காட்டாள் உடனே அனுகிரகம் பண்ணர் அந்த அனுகிரகத்தினாலே திருப்பம் இருந்தாச்சு ஒரு சமயம் அந்த கதையெல்லாம் கேள்வி சொல்லிடுங்க அதை நூறு சக்கலமா பண்ணி குடத்துல போட்டு ஒழும் புரியுமா அது ஒன்று ஒரு பொண்ணு ஒழும் காடுவள் அதுக்காக அந்த சக்கலம் மிச்சம் என்பது அது ஒரு குடத்துல போட்டு பெண்ணா பண்ணினாள்னு அவள் தான் துஷனே ஜன் மகாவீரனவன் அவன் ஸ்ரீ சக்கரவர்த்தியினுடைய வம்சத்தை சார்ந்தவனவன் அந்த வம்சத்தை சார்ந்தவன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாள் அந்த ஜெயத்ரன் காட்டுல பாண்டவா இல்லாத சமயத்துல திரூபுல பாண்டுக்கிற போது அவன் வந்து சேர்ந்தான் திரூபுக்கும் துஷ்யல நாத்தனா தான் முடியாது அவன் வந்த உடனே இது என்ன பண்ணீங்க நீங்க செய்ய ராஜ்யத்தை ஆண்டு வரையில உங்களை சார்ந்த பந்துக்கள் சௌக்கியமா துஷ்ஷல சௌக்கியமா துரூபின்னு கேட்டாள் எல்லாரும் சூட்சியமானு காட்டாள் நீங்க ஆத்துல யாரும் சூக்ஷ்யம் காட்டிட தர்மபுத்தம் யாரும் சௌக்ஷ்யம் உங்களுக்கு நீங்கள் இந்தியாசனம் போட்டிருக்காரம் பெண் மாண்கள் இதுல பக்கம் பண்ணிய பட்சங்கள்ல காலையிலே உனக்கு டிஃபனுக்காக அவன் மாப்பிள்ள வந்து வந்தாதுக்காக உனக்கு டிஃபனுக்காக முன்னு வச்சிருக்கேன் சாப்பட் பிளேட்ல குழந்தை அந்த பூக்கு என்ன பண்ணினா குசலம் கூட அதெல்லாம் எனக்கு கால சாப்பாடெல்லாம் ஆனா போல நீ பேசுற பேச்ச கத்தே குசலம் நீரை குடுத்த ஆஹாரம் நினைச்சுக்கிறேன் என் தேர் வந்துருக்கு அதோ பாத்தியா ஜீவரசம் நிற்கிறது அந்த தேர்ல நீ வேறு நீ இனிமே சுகமா இருக்கிற பாண்டிணம்யப்போம்மர் ஹசி காற்று வசிக்கும் பாண்டவர்கள் எப்போயும் நீ அனுவிக்கப்படாது என் சேர்ந்து ாயணம் பாஜம் பாண்டவாளெல்லாம் சுகத்தனி அடையணும் ரோணி நான் சுகமா நோனி சுஸ்ரோணிங்கிறார் நீங்களுக்கு எந்தெந்த அவயவங்கள் எப்படி இருக்கணுமோ அந்த அவயவம் அவளுக்கு அப்படி இருக்கா ஆயினாலும் சுகத்தை நீ அனுபவிக்கணும் நீ பண்டவம் சொல்லிச்சொன்னா இருக்கிறது வெட்டி அங்காளம் கிருஷ்ணா தாக்கிராமட்டு வெட்டி பூட்டாளாம் கடுமையா உடனே அவளை அடிச்சுல எடுத்து அதுக்காக புருஷன் கிட்ட போகும்போது குழந்தைய பிடிச்சி அடிப்பான் அடிப்படி பத்துக்காரன் கிட்ட போக முடியுதான் மாரங்கட்ட பய மாடே சத்ஷ சமாசனா கர்மசாரையா என்ன சமாசம் மாரங்கட்ட பயலுடைய மாடு ரெண்டு அர்த்தமாட்ட பயலான மாடமா சமாசத்துல சத்புருஷன் கர்மசாரையும் ரெண்டு சமாசம்ல பல சமாசங்கள் சொல்லுவான் அது மாதிரி சில பயன் என்ன பண்றது எத்தியா கோவிச்சிருந்து கோவிச்சிருந்து அது மாதிரி எத்தியா பண்ணிவிட தயவு அதனால என்ன பண்ணினால் அவன் ஒன்றும் சொல்லப்படாதுன்னு வாக்கையில் வாக்கையில் வாக்கிய என்ன பண்ணால் வேறு பேச்ச பேச்ச பொருத்து பாண்டவாள் வந்து இந்த பயலம் உள்ள வரைக்கும் பண்ணமுன்னு அவளுடைய எண்ணம் வாக்கை வாக்கிய அவன் தேர்ல இருந்தா சுக்கியமா இருக்காங்க இப்படி விளம்பயமா சபம் அவள் கேக்குற போட்டி பார்த்தாலாம் இவன் என்ன பண்ணினா இப்படி கொழுத போக்குறான்னு அவன் தெரிஞ்சிடும் இப்ப நீ தேர்ல வேறு யாருங்க அதிக ஆரம்பிச்சா இவன் கேக்குறத பார்த்தா ரெப்பந்த மணிக்கு ரொம்ப தோணைக்குது அப்ப சொன்னாரு வந்து சொல்லி என்னாத்தனார்த்தாணி அவனுக்கு ஆபத்து வரப்படாதுன்னு நான் பாக்கிறேன் அப்படி இருந்து நீ வந்து என்ன நீச்சிக்கலாமா உனக்கு சகோதரி வாழ்வி என்னை நீம் எனக்கு தப்பு நீ பாத்துக்கணும் அஞ்சு பேர் நீலாமா தயாரி மஹாரிய மஹாரன் நீராம் திரௌபதி அவருடைய மேல் தொடக்க ஆரம்பிச்சா பார்த்தா தொடைய அடுத்து ஆபரேஷன் உடம்பு மூக்க அறுத்து வச்சா மாடப்பாவுக்கா சிவி அவர் பறந்து விலகி வந்ததுன்னு சரி சொல்லிருக்கேன் அன்னைக்கு அந்த கடை வராது வாழ்க்கை வந்திருக்கா அதிக வந்து ஒரு பறந்து வரை வந்து இந்த மாடப்பிரா இவர வந்து அடங்கு ராஜசாலையில உடனே அந்த பறந்து அவரை விடுதல்ல விட மாட்டேன் ராஜ மாம்சத்தை அடுத்து அறுத்து அந்த மாடப்பிராவுக்கு சமானமா எத்தனை வச்சாலும் அந்த மாம்சம் சமானமா ஆகல மாடப்பிரா கனமாக்கு அம்புறது மாம்சம் மேல விட்டு உடனே முதுகு முதுகு கைகால் எல்லாத்தையும் அறுத்து வைக்க அப்பவும் பொருளே தானே எழுதிப்பாந்தா அந்த துணையில வேறு உடனே தேவத்தை வஞ்சிச்சா குரம்பெல்லாம் சரியாயிட்டு மரணங்கள்லாம் வீழ்ச்சியாயிட்டு அப்படிப்பட்ட சிவில் வம்சத்துல பிறந்தவனா தர்மிஷ்ட குலத்துல பிறந்து இப்படி நினைக்கிறேன் தர்மத்தை நீ உணர வேண்டாமா இப்படி வந்து நிர்பந்தம் பண்ணலாமான்னு காட்டாள் இந்த உபரி உடனே என்ன பண்ணுறா இவன் நிர்பந்தம் பண்ணுவோம்ல ஓடி வந்து அவர் இவளையே போய் உட்கார்ந்துட்டா தனம்ல போய் உட்கார்ந்து போட்டோம் ஓட்டில போனா பாண்டவாளியா புட்சி இந்த வயல கொண்டு போவார் அப்படி ஒரு நெக்ஸ்ட் பண்ணுவாள் அந்த பரமசாலையை விட்டு வெளியில ஓடி போய் அவன் தேதியை ஏறி விட்டாள் தேர்ல ஏறாம அந்த போயிருந்தா காலால வந்து முடிச்சுட்டு வச்சு அதுக்காக தேர்ல ஏறி விட்டாள் தேர்வு எரினே என்ன நினைச்சிருந்தான் நம்மாத்துக்கு ஓர போறான்னு நினைச்சிருந்தான் பார்க்க ஆரம்பிச்சுட்டான் உடனே தேர ஓட்டினு போனான் தேர்ந்து வந்தாள் அந்த பார்த்தா திரௌபணி காணும் வேலக்காஜி திரௌபணிக்கு ஒரு வேலக்காஜி இருக்காளான்னு காட்டில கூட நீனால சரி செஞ்சு வேலக்காஜி இருக்காட்ட அவங்க ஊரு அழுதான் நீ மாதிரி நடந்தவர் சொல்லி அந்த பையன் தேர்ல அழிச்சு போறாரு உடனே அஞ்சு பேரிலும் பானத்தை வாழி குச்சி ஓடினால் தேர் போன வழியோடு ஓடிஞ்சாள் ஓடி போய் அவனை போய் பானங்களை குச்சின உடனே அவன் செயலாளம் சைன்யத்தோட வந்திருக்கான் வருமானம் அத்தனை சைன்யத்தே அழிச்சு அவன் பேர்ல பானங்களை அவன் கால் இங்க சேர்ந்து அந்த தேர் கால் ரெண்டு பிடிச்சான் வாக்கான போட்ட அர்ஜனும் பானம் போட்டது எல்லாம் ஆச்சரியம் இல்லை ஒரே புலியா புடிச்சு தூக்கி தலகுடனே போது ஓடினா ஓடினா காட்டுல ஒரே பச்சை செடிகள் இடத்துல ஓடினா ஓடுற போது நல்ல செய்யிறான் அவங்க எத்தனை புரிஞ்சாலும் பல பல பல பண்ணு சூரிய உதயமானா போல தலையில வச்சிருக்கிற கிரீட்டத்தில் இருக்கிற ஜீவனுக்கு வழி காட்டி கொடுத்துருந்தேன் ஜெயதிரசன் தலையை வச்சுட்டு இருந்தா அந்த கிரீடம் என்ன இருக்குன்னா சாமான் ரங்கோன் வைக்கிறமா ஒன்றையாக அந்த ரத்தனங்கள் வார்த்தத்தை இவனுக்கு சூச்சி அதுக்காக என்ன பண்ணலாம் கட்டிகாரா ஜெயதிரசன் லதாபித்தம் கிரீடத்தை ஒரு பெரிய கொடிகள் மூடி இருந்த ஒரு இடத்துல உள்ள போட்டார் அவவித்த பிரதாவம் ீதமானஸ்வரம் அவிம் ஒரு குடி குடிகள் படம் தடத்துல பொருந்தூடி நானாம் சுருங்கி உடனே என்ன பண்ணி சமரு நாயை எப்படி எலிப்பறையை திறந்து விடுற போது நல்லா நாயை வெச்சு நேசான் அதை அப்படி பறக்கும் தறக்கிறதுக்குள்ள அவன் திறந்த உடனே அப்படியே பற்று குறவலையைதான் பிடிக்கும் அது அது மாதிரி போய் குறவலையை பிடிச்சான் பீமன் அவனே ீமாகபேஷ் அவன்கீட சன்னிக்கு கழுத்தல போய் பிடிச்சுள்ளி போட்டு உடம்பூக்கிசண்டி கழுத்த போய் வருக பிடிச்ச ஆராம் பீமன் மகா பதாமல்லைன்னா விட போடுறது இல்லைன்னு கால்நால கால்நாள ஒரு முன்ன தலையில் தலை நோதா தமோஹ மகமதிர தமோஹிர பிரத பிரதீ அது சார்ந்த ஜனக்கு போயிட்ட சரோஷம் அர்ஜுனம் வந்து வாண்ட அண்ணா மூச்சு போயிட்டு இங்கே ஒன்னும் பண்ணபடாது அவன் துடிக்கிறது கண்ணல்லாம் மேல வந்து அண்ணா சொன்னாலே கடைசியில போற போது சென்று போன தர்மபுத்திர அவனை போயி விரட்டி ஓடினா பீமா அர்ஜுனான்னு கூப்பாறு வாட ஆரம்பிச்சது ஒண்ணு சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோ நம்ம சகோதரி விஷர அவளுக்கு திருவண்ணின் போவே இந்த பய போட்டா ஆகினால அவ விதவியு வரப்படாது ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னாரா ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னாரா கிருதே ராஜா துவாமே திகாமே திகராம் இருக்கா அர்ஜுனோடி என்ன அவன போய் உயிர் பிடிச்சது இன்னும் ஒரு தட்டு மண்டல தட்டுலாம் போட்டு அவனுக்கு அடிக்காதே அடிக்காதேன்னு அர்ஜுனா சமத்தன் நினைப்பு வச்சுக்கோ நினைப்பு வச்சுக்கோ அவனை ஞாபகம் இப்பதான் கோபத்தில் மறந்துட்டேன் அர்த்தகந்திரம் அதை அப்படி கற்றிக்கோள் மாதிரி உண்ணா அது ஒரு ஆயுதமா அதை எடுத்தா அந்த பயில உக்காத்தி வச்சு நிறைய கரையில புரிஞ்சி இருந்தா அழகா கல்யாணத்துல அண்ணா பூலாம் வச்சுக்கலாம் அதை போய் அப்படியே கட் பண்ணி விட்டானா பீமன் அவனுக்கு தலையை கத்திரிச்சு அங்குடி முயற்சி கோகத்துல தேசத்தை அப்படி திரிச்சு கத்திரிச்சு அப்படி பாத்தி பாத்தி பாத்தி ஆங்கில வச்சானா சட்டா சக்கரேக்கிரே கோகோதரா அப்டி பண்ணி உடனே அவன் கூப்பிட்டான் கைய கும்பிடுன்னா பீமன் கைய கும்பு அப்படியே மாதிரி தான் அப்புறம் அப்படி மாட்ட தலையாட்டு கோச்சின்னு கோவ போதுவா வரேன் வரணும் அது மாதிரி அவனை கூப்பிட்டு அஞ்சலி பண்ணுதான் அஞ்சலி பண்ணினான் நீ ஒண்ணு பண்ணணும்னா என்ன பத்து பேருக்கு குறையாமல் இருக்கிற இடத்துக்கு சபேனா நிறைய ஆய்வு கணக்கா இருக்கிறது அப்படி இங்கேயாவது பத்து பேருக்கு குறையாம இருந்தா அங்க நீங்க போகணும் நான் தர்மபுத்தாசம் அங்கே இருக்கலாமே பிரமாணம் பண்ணுங்கிறான் அப்படி என்ன பண்ணணும் பண்றேங்க பத்து பேருக்கு குறையாம பத்து பேர் கும்பலா இருந்தா ரோட்ல அங்க போகணும் தர்மபுத்திர சொல்லிட்டு போகணும் என்ன சொல்லி தாங்கி பெருங்கூட்டம் அங்க போகணும் நீ மீட்டிங்ல நீங்க பேசணும் என்ன சொல்லணும் தெரியுமா தர்மபுத்திரதாக வாச்சியம் சுபாசு நூனு சபை நூனு பத்து பேருளுக்கு பத்து பேர் இருந்த அந்த இடத்துல சொல்ல வேண்டியது சொல்லணும் அதுக்கு மேல்பட்ட கூட்டம் இருந்தாலும் எங்க அண்ணாட்ட வந்து சொல்லணும் நான் தர்மபுத்திரத்தை வந்து சொல்லணும் திரௌபதி வந்து சொல்லணும் நான் தர்மபுத்திராசம் சொல்லணும் என்ன உயிரோட எனவே திரௌபதி கூம்பனா அந்த பயிலுக்கு அன்புணி கலக்கூ கதையே திவை பார்க்கணும்னா தருவசு ஓடி போய் கூந்து வந்தாங்க அவர்தமா ஆரம்பிச்சுடுவாங்க அதுக்கு அவர் பயந்த உடனே திரௌபதி பை பூந்து நீ பார்க்கணும் கொஞ்சம் குறவா இருந்த காலத்துல ஒரு படித்தபடியும் அவரு பெரிய வெச்சியில இருக்காரு அடுத்த நா சொல்றன் நாற்பது நடந்தான் அவன் சொல்லி சாப்பிட மாட்டேன்னு உடனே என்ன மாப்பிள்ளையா என்ன பண்றது பொண்ணா உடனே யாரை எழுதி பண்ணாலும் பண்ணட்டும் நான் உனக்கு வாழ்ந்தோம் போடுறேன் உடனே பார்த்தா பொண்ணுங்கிற முடியல விடாதான் காப்பி பிடிச்சுட்டு எனக்கு கவனம் பண்ணிக்கணும் ஆர்ப்பரம் என்னத்துக்கு அவன் கையை கையை பிடிச்சி கைய புடிச்சிருக்கான ஓடி போடணும்னு பீமான் அவன் விடுவினாள் அவன் விடலேயம் இருந்தா நீட்டு உண்ணம் கைய பிடிச்சிருக்கிறேன் கையை விழுவினாள் திரௌபதி குப்து நாகார் நாள் ஜீமனை ரொம்பமே ஒருமுனாங்கோக்க உடனே நான் முட்டூர்றேன் என்ன பண்ணுமான்னு போறேன் தர்மபுத்திர நமஸ்காரம் பண்றேன் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணம் நான் எல்லாரையும் பண்றேன் நான் அதே மாதிரி அபிவாஜ்யுதி போய் நமஸ்காரம் பண்ணினான் அங்க எத்தனை பேருந்தோ அமஸ்காரம் பண்ணி நானும் எப்படி நமஸ்காரம் பண்ணா இக்வலா முன்னூறு ஆயுத கண்ணாறு ஜெகத்தை விட்டு அழுவது நமஸ்காரம் வலோராஜா தாஸ்டா முனிஸ்தா அவன் அறிவு கொண்டே தேர்ல வேலை போனான் கூட்டாரா கிட்ட தர்மபுத்தர் என்ன சொன்னார் தயவுனாலே எனக்கு ஒரு பௌர் உண்டு பிரசிடண்ட் எனக்கு போற இஷ்டம் இல்லன்னு சொல்லலாம இருந்தோம் அது வாழ்ந்து தீவன் இத்தனை காரியம் பண்ணிட்டு எனக்கு ஒரு பவர் ஒண்ணா மாதாத்தோவங்க தர்மபுத்திர இது வந்து கடைசியிலே ரெண்டு விஷயம் ஞாபகம் ஆசீர்வாதம் நீ அப்படி இருந்தா என்னே தேவா தர்மா மனஸ்கிருதா தர்மம் நிறைய தர்மத்திலே உன் புத்தி இதனே நிறைய பிரவர்த்திக்கணும் அகர்மத்திலே உன் மனசுக்கு பிரவர்த்தித்தே விடாது அவன் நீ மன்னிக்க நானும் நாரா ஜ என்ன மணி ஜனமே தெரிவிச்சோட ஜனமே தேர் கட்டா பாட்யா நூபை அடிச்சா அயோகியம் ஜை பிரசன்னு கட்டாளி அதுதான் அந்த கதையை சொன்ன பண்ணா ஏசம் ஊருக்கு போகல போக்கில போகல விடுறேன் போலீஸ்கார்டு போகல வீதியை அது மாதிரி இந்த அசத்தை என்ன பண்ணினா ஹரித்வாரம் போனா நாம் கங்கா துவாராய் என்னதுக்கு போன சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ண போகல ந்திரச்சூடனப்பரணங்கி பரமேரணி தவிர்த்தபு மணிநன்தி பிரீஹீத்தோவாரூயாய் சோமாஸ்க பரமேஸ்வரன் தரிசனம் கொடுத்தாள் ஜெயந்திர சரி என்ன வேணும்னா பாண்டவாள் அஞ்சு பேர்லையும் நரநாராயண மூர்த்தி பகவான் பதிரிகாசிரமத்துல வசிக்கும் தேவத்தையில ஒரு தெய்வத்தை அர்ஜுனன் இன்னொரு தெய்வம் கோபாலன் கிட்ட பூமியா நீ இத்தனை பாடுபட்டு என்ன கேட்டதுக்காக ஒன்னு ஒன்னா பண்றேன் அர்ஜுனனை தவிர நாலு பேர்கள் பாண்டவாலே பெரிய மகா யுத்தம் வரப்போகத்துல நீ ஒரு நாளைக்கே யுத்தம் கதைகளுக்கு கூடுறான் அன்னைக்கு நடந்த யுத்தத்திலே நாலு பேர்களும் நாளே தோல்வி அடங்கி பட்டவருத்தன் கணக்கே அந்த நாலு பேர்களை மட்டும் நீ என்னை இத்தனை வார்டு வந்து தபசு பண்ணதுக்காக நீ வந்து தூர்க்க முடியாது பண்ண போறே அர்ஜுன் கிட்ட கூட முடியாது இன்னும் பரமேஸ்வரன் திருவிட்டாள் ரொம்ப துக்கப்பட்டு வந்தான் ஜெயகிரகன் மகான்களான மகாந்தீகத்தில் காட்டில வந்து வருத்தப்படுறாள் அப்பதான் ராமாயணம் சொல்றாள் வாக்கண்டே சுவாமி இன்னைக்கு ரகன் தூங்கிட்டு போன துக்கத்தை தெளிவாடுகிறதும் அப்போ ராமசைத்திரங்கிறது சர் துக்கம் போயிடும் ி என்னமோ திரௌபதி அவன் தொட்டு சூரிய வருத்தப்படுவதே சீதை ராவன் திரு போட்டான் பகவான் ராமாவதாரம் பண்ணின பிரபு அவரு இருக்கிற போது ராவண ஐத்ரிதா சுவாமியும் ராமச்சரித்த போறா மகாத்மாவானி கலாச்சரி நாரதஸ்வான் சொன்னால் தர்மம் சொல்லு அப்போ ராமாவதாரம் பண்ணி ராவணனையும் கும்பகர்ணமும் பகவான் விஜய் பண்ணினால் குறித்தாள் இந்த சிம்மாவதாரம் பண்ணி ஹெண்ட் சுபோதம் ராமாவதாரம் பண்ணி ராவண கும்பகரணி என்ன ஆமான் பேச்சு எடுத்த உடனே எனக்கு ராமாயணம் கட்டணம் தோன்றது ராமாயணம் வர சொன்னாள் பிரபோ பல திருத்தங்கள் உண்டு சரித்திரம் ஒண்ணு காரணம் சில திருத்தங்களை சேர்த்து சொல்ல வேண்டியிருக்காங்க ராமாயணம் சொல்லிவிட்டு ராமாயணம் நாளைக்கு நாயகி ரெண்டாவது இருபத்தி நாலு அஞ்சு ராவண அதிபதி உத்தர்த்தி சொல்லிருக்காள் அவன் ரொம்ப அச்சுரிய உத்தரகாண்டத்தினுடைய காரங்கள்லாம் பின்னாடி சொல்லி போறாள் மார்க்கண்டே சுவாமி மகபாத்யமான பதனால பரமக் அடைஞ்சாளா புராணத்துல போதும் சொல்ல போது ராமாயணம் கேட்டுக்கொண்டே இருந்தாள் ராமாயணம் கேட்டு காலத்துல சுவாமி இங்க போபாலன் உட்கார்ந்து வந்த மூர்த்தி காணும் சுவாமி ராமனா வந்து உட்கார்ந்து அப்படி சூப்பரானு சொல்றாள் அப்படிப்பட்ட ராமச்சரித்திரம் நாளையினரும் எட்டு மணிக்கு ஆரம்பம் ஜானகி காந்தராஜேந்த அஸ்மாரியோஸ் பதாம்பகபுராதீஷிபந்தூமே சாத்யம் அஜா்ப லோகானுகிரகார்த்தம் வைகுண்டத்தில் கண்டு மானுகமாய் துவாபரூபத்தில் கிருஷ்ணாவதாரம் செய்து வேலத்தில் சொல்லிவிதான் சர்வ தர்மங்களையும் உலகத்திற்கு தான் நடத்தி காண்பிச்சு உபதேசம் பண்ணி அனுகிரகம் பண்ணுவதற்காக என்னென்ன சரித்திரங்கள் பகவான் பண்ணினாரோ மகாத்மா வியாசாச்சாரியால் லட்சக்கணக்கான கிரந்தங்களாக பண்ணி மகாபாரதம் என்ற உத்தம கிரந்தமாய் மகேநியாசமாக எச்சன பண்ணினாள் அந்த ஸ்லோகங்கள் அர்த்தமா இருக்கு கூட வியாச பிரசாதம் வளர்ந்து விட்டாள் அதுக்காகவே பிரார்த்தனையிலே ஸ்லோகத்திலே இதற்கு வந்து நின்று பண்ணி ஒரு ஒரு பருவாவதையும் உள்ள அர்த்தங்களையெல்லாம் பருவஸ்வரூபம் விவரோது மனசுல தோணும்படியா பண்ணணும்னு வியாசர ஒரு பிரார்த்தனை வியாசர் இப்படி வந்து நிற்கணும்னா அப்ரஷமாக சிங்கஜட்டாபலாபராம் கிருஷ்ணமதிதானோகா பாவையமான கவிமரியுள்ளீரமான ஜடையாம் தலையில உயர்ந்தவள கொம்ப உயரங்க கண்டமான் கவிட மேல கிருஷ்ண மிருகத்துவ பரிசார மாண்தோல் மேல பூச்சிருக்கான் அப்படி சாட்சாத்தயத்துல வந்து அர்த்தங்களை குறிக்கும் இந்தியா பண்ண முழு ஒரு பருவாவலியும் பேசினாலே நம்ம பாவங்கள் எல்லாம் கூடுவான் வியாசரை பத்தி பேசினார் அதாவது வியாசரை முதல்ல பிரார்த்திக்கிறோம் கவி முக்கிய கவிகளுக்குள் காந்த விருகிகள் ஞானிகளுக்குள் சிறந்தவாள் பராசர புத்திரால் அப்படிப்பட்ட பிரபு இந்த பதினெட்டு பருவாக்கிலையும் அர்த்தத்தை எனக்கு மனசுகள் விவரணம் பண்ணி சரியாக ஸ்திரிக்கு முடியாது ஏதாவது விபரீதமான அர்த்தங்கள் தோணாமே அனுகிரகம் பிரார்த்தனை யாக பிரார்த்தனை இப்படி யாக பிரசாதத்தாலே வைஷம்பாயனா ஆச்சாரியால் ஜனநிலை இருக்கு பிரம்மசத்யாதி சொன்ன சரித்திரம் மகாபாரதம் மூத்துக்கணக்கான கோக்கல தானம் பண்ற புண்ணியம் வருதுன்னா பிரம்மகஜீலாங்க என்ன மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் விலகிவிடும் பருவ பாவங்களும் அப்படிப்பட்ட பொண்ணு சரித்திரத்தை உபதேசம் வராது விஷம்பாளியால் ஜனமேகி இருக்கு பதினெட்டு பருவாகும் ஜனமேகை சிரவணம் சரித்திரம் அப்படிப்பட்ட புங்கி சரித்திரத்தில் ராமோபாக்கியான இன்றைய தினம் இயற்கைய பண்ணி அவன் அங்குடி முயற்சி சிறச்சு அவன் அவமானப்படுத்தி அவனை அழிச்சு பரமேஸ்வரனை போய் தபசு பண்ணி பரமேஸ்வரன் அவனுக்கு இந்த பதினெட்டு நாள் யுக்தம் பாரத யுத்தம் நடக்கும்போது ஒவ்வொரு நாளைக்கு அர்ஜுனனை தவிர நாலு பேர்ல நீ தகஞ்சி ஜெயிக்க போற ஆனா கொல்ல முடியாதவாளை அவள் எல்லாம் பிரம்மண்யாள் கைத விட்டு கிள நம்பின அவள் எல்லாம் ரொம்ப ஆசிர்வாதம் பண்ணியிருக்காள் தீர்காவிஷ்மான் பவா தீர்காஷ்மான் பவாக்கு நீ போய் அவளை வந்து கத்தினால பிச்சு நிச்சயம் ஒண்ணும் பண்ணிவிட முடியாது பாண்டவர்களை ஆகையால எல்லாரையும் அது அனுகிரகம் பண்ண முடியாது பரமேஸ்வரன் ஒற்றிஞ்சனான பரமேஸ்வரன் சொன்னாலேயான பெருமை பாண்டவர்களுக்கு இருக்கணும் பாண்டவர்களுக்கு ஆகிர்வதித்த பெரிவாளுக்கு எத்தனை மகிமையும் இருக்கணும் நாம் அது தெரிஞ்சுக்கணும் அர்ஜுனன் கிட்டையே போக முடியாதுன்னு யோகம் பண்ண முடியாதுன்னு இருக்காள் பரமேஸ்வரன் என்ன சாட்சாத்து நாராயணவன் நரநாராயண மூர்த்தி நானே பாசுபதம் கொடுத்திருக்கேன் பரமேஸ்வரன் சொன்னாள் நாம் பாசுபதம் கொடுத்திருக்கேன் உங்க கிட்டையே போக முடியாதுன்னுட்டாள் அவன் ஜெயந்திரை தமசார் இங்கு தர்மபுத்தோடு மகர்ஷி மண்டலம் கூட மத்தியில் உட்கார்ந்து தாகத்தடைஞ்சா கௌபதி வந்து இந்த பூக்கள் சூறிந்து போட்டானேங்கிற வருத்தத்தில் அதனால ராமோபாக்கியானம் ராமச்சரித்தத்தை போய் மார்க்கண்டே சுவாமி சொல்ல போறாள் கிருஷ்ணாயாம் உத்தமம் ஜனே தீர்ம்பாயத்துவுபீச்சூடான துப்பன் மறுபடியும் திருப்பியுள்ள பாண்டிநாம்பிருத்தியலேஷம்தோம் வ என்ன மணினாள் கிருஷ்ண மணினாள் ஜனமேஜே கிருஷ்ணா கிருஷ்ணா மோட்சயித் ஜயிராச்சே மங்கணோரே அறிக்கோ ஜெயந்திர ஆட்டி அனுப்ச்சாளா ரூபதி அடிச்சனும் ஜெயந்திர திருப்பி உயிரோட அனுப்பிச்சதுல தர்மபுத்தி அத்தனை உள்ளவர் மகர்ஷி வந்து உட்கார்ந்துட்டாளா தர்மபுத்திர ஏன்னா தன் குறைய பிரிவாளி சொல்லிந்தா தான் நீங்கும் உட்கார்ந்து ம் கொைய வாழத்திரி வாழ்த் சொன்னாழும் காணாம் மகாத்மாண்டேஸ்வாமி பற்றி சொல்லபொழுது அத்தபோருஷ சஹசிர திருஷசி எத்தனையோ வருஷமானவரா அவருக்கு எத்தனை வயசாச்சுன்னு அவருக்கே தெரியாது அஜரஸ்டாமையும் கிடையாதா மரணம் கிடையாதா அவன் கழுத்தனம் கிடையாது தலை கேசன் நினைக்கல இந்திரியத்துக்கு பாட்டை ஒன்னும் குறச்சலில் அஜரஷ்ட அமரஸ் இவ ரூபூதாரிய குணாநான் நல்ல சௌந்தர்யம் நல்ல குணம் ஔதாரியம் இத்தனை மார்க்கண்டே இருக்கு அவரை பாத்தா இருபத்தஞ்சு வயது மணிக்கு தாடலாம் அப்படிப்பட்ட புது புருகர் இது தபசத்தை வந்து வேறு இன்னும் நாலு மணிக்கு முடியாது குரங்கினுடைய ஒரு சக்தி இருந்து கவிட பரீ பண்ணி என்னது ஆனா கொஞ்ச நாள் குரங்காவே ஆயிட்ட ஆற்றுல விட்டு மேல விழுந்து குடும்பது பல்லால பிடிக்கிறது அவன் பசங்க அப்புறம் போட்டு அடைக்க ஆரம்பிச்சு கல்கிட்டாவது ஒரு அனுபவத்தால வர்ணமே தவிர்த்து குரங்க முடியா குரங்கெல்லாம் வருதுக்கும் குரங்குக்கும் ரொம்ப சம்பந்தம் ஜென்மான் மெட்ராஸ்ல ஒரு பெரிய சமுத்திரக்கலை மீட்டிங்ல சொல்லி அது தீர்மானம் பண்ணி கொடுத்துட்டான் அவன் நிறைய பேர் கம்பெனி மொழியெல்லாம் என்ன என்னவா மனுஷா எல்லாம் குழந்தை அடுத்த அவமானப்படுத்த ஒரு ஒரு பெரிய மூணு பாதி தீச்சிருக்காரு காரணம் ரெண்டு மணி வச்சிருக்கும் கூட பாதி கம்பியும் ஒரு ஊத்துறோம் இது குழந்தை செய்யற காரியமா மனுஷன் செய்யற காரியமான் சாட்டான நான் இந்த யாத்ரா போட்டு அது ஒரு பக்கத்துல உபநியாசம் கண்ணிலே வாழ வாழை கழிந்தாரு மூக்கு கிளிக்கிட்டே தலையிலே கண்ணு எல்லாத்துக்கு அது என்ன மக்கள் செய்யணும்னா செய்யுது அப்படியே அப்படின்னு ஒரு வள்ளகான ஈஸ்வர பிரசாதத்தால் தபஸ்துனாலே கேமம் கிடைக்க அது நல்லா இருக்கு பாக்கி எல்லாம் வந்தா விபரீதம் தான் குரங்காட்டமா கட்டலாம் போறாங்கன்னு சொன்னாங்க ிதயில்வனமுள்ள ஒரு பிரபு ஆன மகாக்கண்டேயா அங்கவுல்லுக்கா திருக்காழ் மகர்ஷி மண்டலங்குள்ளி மத்தியிலடையே பக்கத்தில் மகாக்கண்டேயுட்டாளாம் மகாக்கண்டேயாது தேவரிஷலுக்குள்ள நீங்க மகா பிரசித்தாள் மேல வரப்போறது கீழே நடந்தது இந்த ரெண்டும் யோகத்துல நம்புகிறாள் நடக்கிறக்கோகத்திற்கு நடந்துக்கிறதுக்கு சொல்ல வேண்டிய அவசியங்கள் எல்லாருக்கும் தெரியுது கீழே போனது மேல வரப்போது இந்த ரெண்டும் திவ்யமான சக்தியினாலாம் சொல்லலாம் தீவிர ஜானத்தினாலும் சொல்லலாம் சாா்யமா சொல்ல முடியாது எப்படி பூத்தத்தை கூட சொல்ல முடியலாம் கீழே நடந்தது சொல்ல முடியல நடக்க போறது சொல்றது சுத்தமான சபத்தாக சொல்லலாம் ஆமா கீழே இப்ப நாடி எழுதியெல்லாம் சொல்லிவிடுவானே அவங்க தெற்கு இதாக இருக்குது ஏழு ரகப்படி இருக்கு மூணு சண்டை மூணு சகோதரி ஒரு சகோதரி ஒரு சண்டை இப்படி தான் சொல்லுவானே நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு ல நூறு பாகமா திரிச்சு அதுல இருந்து பலம் நாடி அது சொல்லி போறது சுலபமாக விடுபடலாம் நடக்க போறது சொல்லுறதுலாம் இந்த விழுப்படும் அது சரியாகணும் அது வந்து தபத்து இல்லாம நடக்க போறது சரியாக அது இல்லாமல் போடும் தப்ப போடும் இந்த ரெண்டும் தெரியுமா கீழே போனது மேல வரப்போவது ரெண்டையும் சுத்தமா சொல்லுறான் மார்க்கண்டே சுவாமி ஷஹோதவி மனதில ஒரு சந்தேகம் இருக்குமட்டும் நல்லா இருக்க வேண்டாமா ாரி கஷ்டம் வரலாமா ஏதோ போக்கு விஷயத்தி கஷ்டம் வந்தி பாதி அனுபவிக்கிறான்னு சொல்லலாம் நல்ல வாழ்க்கை துக்கம் வரலாமான்னு கேக்கிறான் தோணும் இயக்கிகளுக்கு கூற அப்படி நாம நல்ல காரியம் பண்ண போனவன நமக்கு வரலாமா தேவி பாகவத்தில் சொன்னாள் ராஜசூரியம் பண்ணினார் பண்ணினத்துக்கு உடனே என்னாச்சு சூதாட்டம் ராஜ்யம் போச்சு அப்படி போலாமான்னு யாகத்தினுடைய பலம் இல்லையா யாகத்துக்காக பொருள் கொண்டு வந்தது வேதனைத்துக்களான பிராமணாள் கொண்டு போய் உச்சர பொருள இன்னூத்தருவத்துக்கு வடவண்ண கொட்டியிருந்தாளா மகாபலி யாகத்துல தவிர தானம் பண்ணிட்டாள் அது எல்லாத்தையும் போய் குட்டி வச்சிருந்தாத்துக்கு இறங்கி கொண்டு ஒண்ணு ஆளுமையு ரெண்டு பேருமா சேர்ந்து அள்ளி கொண்டு போட்டு அது எல்லாச்சும் சாதுக்குடைய திரவியத்தை கொண்டு குடிச்சு இப்படி பண்ணதே அது இப்படிப்பட்ட வீட்டை கஷ்டத்தை கொண்டு கொடுத்து விட்டு சொல்லியிருக்கா இல்ல அவரசூரிய பண்ணியோடனே கஷ்டம் வருவோம் வந்தது என்னன்னா அதெல்லாம் காரணம் கொடுத்தாரு அப்படி கஷ்டம் வந்து சத்கர்மாவனால வராது ஏதாவது அசத்கர்மா நாம் வரும் பண்ற போதும் சந்தோஷமா தான் பண்ணுவோம் பண்ற போதும் ஒரு நம்ம குற்றிப்படுறாங்க பகலேயே குத்தி விட்டாலும் வந்து வரணும் பகல்லையே குத்திட்டு தான் பத்து பேரா சொன்னா என்ன அது வரணும் ராத்திரியில குத்துறதுக்கே பயப்படணும் பகலில் குத்தி விட்டாங்கன்னு கல்யாணத்தை தவிர வர ஒண்ணுமே இல்லைங்க பேப்பர் எடுத்து படிச்சா அந்த கொலை இந்த கொலை இங்க மரணம் அவர் கூட்டாடி வரு தவிர வர ஒண்ணுமே இல்லைங்க ஏதாவது வந்து அழகா ரம்மன் தந்து பாரதம் வந்து ராமாயணம் தந்துன்னு பேப்பர்கள் நிறைய விதவோன்னா அது குறையது வரவேன் இங்க பார்த்தாலும் இந்த மாதிரியான அக்காடமும் நிறைய ஆயிட்டு இருக்கு போடுறாங்களா அவா இந்த பேப்பர் காரி கத்துக்க அது நிறைய உச்சி ஆயிட்டு இருக்கு இங்க பார்த்தாலும் தான் இதுவும் சிவரா வந்தா குச்சினம் ஆம்பிள்ளைங்களா எல்லாம் வந்து பாபகர்மத்தினுடைய பலம் சத்கர்மத்தினுடைய பலம் அல்ல ஆனா பண்டபோதும் சந்தோஷமா தான் பண்ணி போடலான்னு துணிச்சல அப்புறம் அந்த பலத்தாகவும் கிரமோ ஊக்கப்படுவனா அது உத்தரகாண்டத்தில் எதம் போல என்ன மந்தா நம் நிகரணேத்து மாஷா பூபி ஜனயதி அக்ஷயம் குச்சி ரோகம் கமபி ஜனயதி ோகம் இந்த மந்தி போன அவன் என்ன பண்ணுவான்னு இராஜ பத்தி நேவியத்துக்கு சட்டத்தை பாப்பான் நைவேக்கம் பண்றதுக்குள்ளே அண்ணன் பார்த்து அழிஞ்சு போடுவாங்க அவன் தாங்காஜி நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளி சூழ்நிலை போன அழிஞ்சு போடுவான் இங்கே இருந்து போனாலே சௌக்ஜ்யமா சாப்பிட்டு சௌகரியமா இருக்கான அவனுக்கு எப்ப சுகத்த குடும்பம் நெஞ்சில போற போதுதான் துன்பானே அப்புறம் என்ன சொல்லுவது டாக்டர் கூப்பிட்டு திருச்சி குடும்பம் வயித்தேன் பாத இல்லை பூவிலே பூந்தா தேவையில்லை வலிக்கு திங்கா வர கூடாத முதல்ல நிஜரண குச்சி அப்புறம் தந்தாரா என்ன ஒரு நிமிஷம் தின்ன வடக்கு என்ன கண்மா உங்களுக்கு கூட தோணும் மார்க வாஸ்தமா தர்மபுத்தி சந்தேகம் இல்ல ரூபிலாம் போய் எட்டிதான் அழுகா ராமனே லக்மணன் சர்க்கம் வச்சிருக்கேத் தம்யிதேந்திரியம் நீ நல்ல காஜியம் பண்ணிட்டு இருக்கீர்கள் ஏதாவது ஒரு இங்க ஒரு கிருஷ்ணன் எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு வைஷ்ணு மாதிரியா கல்யாணம் பண்ணிக்கலாம் அதர்ம சும் பொ அதை பொ அவன் அதர்மும் சத்தியமா இருக்கிற பட்சத்துல ராவணன் துக்கப்படலாம் தர்மம் அசர்மலம் சுகமா இருக்கணும் அவனோட பேசி பிரயோஜனம் அவனுக்கா ஆபத்து வரவோரு புரியும் இருக்காள் மூணு நாளைக்கு யுத்தம் பண்ணி இன்றைக்கு போய் ஒரு அற்றவும் பிரயோஜனப்படாமல் போய் ஒரே அப்புறம் கஷியில ஒரே ஒரு மந்திரம் தான் பாதிச்சு இது காப்பாற்றினா தான் உண்டு எந்த மந்திரம் காப்பாற்றி ஜெயித்த கொடுத்துனான என் பிரபுராமன் தர்மாத்மா வாய்ப்பு விசத்தியிருந்தால் அவன் இங்கிரத்தினுடைய அறையிலே அகோராத்திரி மூணு நாளையும் தெரிவித்து விட்டாரு ஒண்ணு இல்லை அப்படியே ஒண்ணு ஆரம்பிச்ச உடனே கேம அப்படி கடைச்சிட்டு பாக்கியம் அப்படி தர்மத்தை பத்தி தப்பாக கஷ்டம் வந்தபோது பேசி போவாள் தெரியாதனமா தான் ஜென்மாந்தரத்துல பண்ண கர்மாவை பிடிச்சு நினைக்க மாட்டாள் தான் கர்மா பண்ணிட்டா என்று துக்கம் நினைக்க மாட்டாள் அது ரொம்ப விவேகம் என்கிறவாறுதான் புரியும்